அவர்களின் சொத்து பாதுகாப்பாளராக ஒருவர் இருந்தார் அவர் பெயர் கிருக்கிரா என்று கூறப்படும் அவர் இறந்து விட்டார் அவர் நரகத்தில் உள்ளார் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவரை பார்க்க மக்கள் சென்றார்கள் அப்போது அவரிடம் அவர் திருடி வைத்திருந்த ஒரு நீண்ட மேல் அங்கியை கொண்டார்கள் புகாரி மூன்று பூஜ்யம் ஏழு நான்கு